சச்சிந்தோோத்தியேத்தவே तयेकदानिमे விநா தயக்கி சரியமாஷி अजनाभे மகாத்ம நாரத மகர்ஷி வசுதேவரிடத்தில் பாகவத தர்மங்களை சொல்கிறதுக்காக ரிஷபதேவருடைய புத்திரர்களுடைய சரித்திரத்தை சொல்லி கொண்டிருக்காருன்னு பார்த்து கொண்டிருக்கோம் இந்த நவயோகிகள் இதுக்கு பேரே நவயோகி சம்பாதம்னு பேர் இந்த போர்ஷனுக்கு இந்த நவயோகிகள் ரிஷபதேவருடைய குமாரர்கள் நூறு குமாரர்களில் ஒன்பது பேர் எண்பத்தி பேர் பிராமணர்களாக கர்மாக்களை எல்லாம் பண்ணி வைக்கிறார்கள் ஒன்பது பேர் ராஜாக்களாயிட்டார்கள் இந்த ஒன்பது பேர் யோகிகளாகிவிட்டார்கள் பரதன் ஒருத்தன் அவன் மோக்ஷத்தை அடைஞ்சாச்சு இந்த ஒன்பது பேர் ஒரு சமயம் என்ன பண்ணினார்கள் தே ஏகதா அவர்கள் ஒரு சமயம் எதிர்ச்சையா எதேட்சையா எதேட்சையான்னா சாஸ்திரத்தில் எதிர்ச்சையான்னா அப்பிரார்த்திதையான்னு அர்த்தம் கேட்காமலேயே பகவத்கீதையில் வர்றது எதிர்ச்சயாச்சோபன்னம் இந்த யுத்தம் வந்து நம்ம வேணும்னு கேட்டு வரலப்பா வந்து சேர்ந்துடுத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் அக எதிர்ச்சையாக நிமேஹே சத்ரம் உபஜக்முஹு நிமி சக்கரவர்த்தி பண்ணின ஒரு சத்ரயாகத்துக்கு எதேச்சையாக வந்தார்கள் அஜனாபே மகாத்மனா ரிஷிபிஹி வித்தாயமானம் சத்ரம் உபஜக்முஹு அப்படி படிக்கணும் அஜனாப வருஷம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இடம் அந்த இடத்துல ரிஷிபி வித்தாயமானம் ரிஷிகளால் நடத்தி வைக்கப்படுகிறது அந்த சத்ரயாகம் பெரிய யாகம் மகாத்மனஹா நிமேகே சத்ரம் மகாத்மாவாகிய பரந்த உள்ளம் படைத்தவராகிய நிமி அந்த யாகத்துக்கு நிமேகே மகாத்மனஹா நிமேகே ஹரேஹே மாதிரி நிமேகே மகாத்மாவாகிய நிமிச்சக்கரவர்த்தியினுடைய யாகத்துக்கு தற்செயலாக எதிர்ச்சையாக உபஜக்முஹ வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் ஒரு சமயம் அஜனாப வருஷத்தில் ரிஷிகளால் நடத்தி வைக்கக்கூடிய மகாத்மாவான நிமிச்சக்கரவர்த்தியினுடைய சத்ரயாகத்துக்கு எதேட்சையாக தற்செயலாக அந்த ஒன்பது யோகிகளும் வந்து சேர்ந்தார்கள் என்பதுதான் ஸ்லோகத்தோட அர்த்தம் தே அஜநாபே ரிஷிபி வித்தாயமான சத்ரம் மகாத்மனே சத்ரம் எதிர்கட்சா உபஜக்முஹ அப்படின்னு அண்மயம் பண்ணி புரிஞ்சுக்கணும் தயேகதா நிமே சத்ரம் உபஜக்யதா விதாயமான ம் ரிஷிபி அஜநாபே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்